நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரவெடிக்காக மங்களூரில் இருந்து ஹேமா ஸ்ரீதர் இது வந்து ஒரு இணையதளம்ல வந்த பதிவுதான், தான் ஆனா இது படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது அது இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன் கிளாஸ்ல வந்து டீச்சர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் இந்த சென்டென்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இந்த சென்டென்ஸ் ஞாபகம் இருக்கும் உடனே டீச்சர் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸா எந்திரிச்சு இந்த சென்டென்ஸ்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்க உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றான் இந்த முல்லைங்கிறது தாவரத்தை சேர்ந்த ஒரு கொடிவகை அது சு எப்படியுமே பற்றி கண்டிப்பா ஒரு பற்றுப்பொருள் தேவை அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான் உடனே இன்னொரு பையன் எந்திரிச்சு சொன்னா அந்த தாவரம் பற்றி படறது கூட இடம் இல்லைன்னு தவிச்சா அதை பார்த்து மனம் துடிக்கிற அரசன் வந்து தமிழகத்துல இருந்திருக்கான் அப்படிங்கறது எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னான் உடனே மூணாவதா இன்னொரு மாணவன் எந்திரிச்சு சொன்னான் இது என்ன பைத்தியகாரத்தனம் ஒரு முல்லைக்குடி படுறதுக்கு ஒரு குச்சியையோ அல்லது கோழியோ நட்டா போதுமே அதுக்கு பதிலாக இவ்வளவு பெரிய தேரை யாராவது கொடுப்பாங்களா அப்ப அந்த காலத்துல முட்டாள் அரசர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டான் உடனே ஒரு மாணவி எந்திரிச்சு சொன்னான் தான் பயணிச்சுட்டு இருக்கிற தேரை கூட ஒரு முல்லை கொடிக்கா குடுத்துட்டு நடந்து போற அரச எவ்வளவு பெரிய வள்ளலா இருந்திருக்கணும் கடைசியா ஒரு மாணவன் எந்திரிச்சு பாருங்க அதுதான் உச்சக்கட்டமே அதாவது மரத்தாலதான் அப்ப மரத்தை வெட்டி தேர செஞ்சிட்டு இப்ப போய் கொடியை காப்பாத்துறேன்னு சொல்லி தேரை கொடுத்தா இது அறிவுடைமையா அப்படின்னு கேக்குறான் உடனே ஆசிரியர் ஆசிரியருக்கு வந்து செம்மா ஆச்சரியம் இது வந்து ஒரு செயல் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படிங்கறது ஒரு செயல் தான் ஆனா அதுல நாம பாக்குற கண்ணோட்டம் வந்து எவ்வளவு வேறுபடுது அப்படிங்கிறது இப்படித்தான் நம்ம லைஃப்லயுமே நாம நல்லதே பண்ணா கூட நிறைய பேர் ஆயிரம் விமர்சனங்களை சொல்லுவாங்க அப்ப மத்தவங்களை விமர்சனங்கள் சொல்றத வந்து நம்ம காதல கொஞ்சம் வாங்கிக்காம அதாவது அடுத்தவங்களுக்கு கெடுதல் இல்லாத போது நாம சை நம்ம மனசுக்கு சரீனு படுற விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதான் இந்த தீபாவளியின் நன்னால்ல நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறேன் நன்றி வணக்கம்